तापत्रय சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபய விநாஷாய சமீபமணம் ரத்திரமம் வியாமுக்கோகப்பதம் துமம் பயஞ்ஞா அந்த பிங்களாங்கிற விலைமகள் புலம்புகின்றாள் அந்த புலம்பில் வர்ணிக்கிறார் அவதூத தத்தாத்திரேய குரு எது மகாராஜாகிட்ட அவ சொல்லிக்கிறா அவளுக்குள்ளே பேசிக்கிறாள் எனக்குள்ளேயே ஆனந்தமான பகவான் இருக்கிற போது இப்படி எல்லாம் ஆனந்தத்தை கொடுக்காம துக்கத்தை கொடுக்க ஆனந்தத்தை கொடுக்கிறார்கள் என்று தப்பாக நினைத்தேனே அப்படின்னு அவளுக்குள்ளே பேசிக்கிறா அதை சொல் அதாவது சமீபே சமீபே சந்தம் சந்தம் அப்படி சொன்னா என்னுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த பகவானை விட்டுட்டு நான் அல்பமான விஷயத்த நாடினேன் அந்தோ என் அறியாமை அப்படிங்கிறார் என்னுடைய அறியாமையை என்னவென்று சொல்லுவேன் அப்படிங்கிறார் சந்தம் சமீப்பே சந்தம் சமீபே சந்தம்னா ஜீவாத்மாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற பகவான் அர்த்தம் அந்த சமீபத்திலேயே இருக்கார் இருக்காருங்கிறதே பகவான் தான் இருப்பே இறைவன் ஆக சமீப்பே சொந்தம் உயிருக்கு அருகில் நெருக்கமாக இருக்கின்றவன் ரமணம் ரமணம்னா என்ன எனக்கு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறவன் ரத்திப்ரதம் ரத்திப்ரதம்னு சொன்னால் எல்லா வகையான காம சுகங்கள் ஆக ரமணம் அதாவது இதெல்லாத்தையும் எத்தனை தான் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற எந்த விஷயானந்தத்தை சேர்த்தாலும் அந்த ஈஸ்வர ஆனந்தம் அந்த கிருஷ்ணானந்தம் பகவதானந்தம் பிரம்மானந்தத்துக்கு ஈக்குவல் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற ஆஹா ரமணம் ரத்திப்ரதம் ரத்திப்ரதம்னா சுகத்தை கொடுக்கிறவன் ரமணம்னா ஆனந்தமாக இருக்கிறவன் ஆனந்தமாக இருப்பவன் ஆனந்தத்தை கொடுப்பவன் வித்தப்பிரதம் அந்த ஆனந்தத்துக்கு காரணமான பொருளை கொடுக்கிறவன் அதாவது பணம் இருந்தால் பொருளை வாங்க முடியும் அதை சுகம் அனுபவிக்க முடியும் ஆகையினால சுகத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லை அந்த சுகத்துக்கு காரணமான சாதனங்களையும் கொடுக்கிறார் பணத்தை கொடுக்குறார் அதன் மூலம் பொருளை வாங்குறேன் அந்த பொருளை அனுபவிக்கிறேன் அதையும் கொடுக்குறார் நித்தியம் இமம் எப்பவும் அவைலபிளா இருக்கார் இதெல்லாம் அனித்யம் இந்த வெளியில் உள்ளுக்குள்ள எனக்கு ஆனந்தமா இருக்கான் ஆனந்தமாய் அறிவாய் நின்று இயங்கும் ஜோதினு தாய்மான் அவர் அது மாதிரி ஆனந்தமாக இருக்கான் ஆனந்தத்தை கொடுக்குறவனாக இருக்கான் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிற பொருளாக இருக்கான் கீதையில் கூட பார்க்கலாம் யோந்தர் சுகோந்தராம ததாந்தர்ஜ்யோதிரேவயா ச யோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதின்னு பகவத்கீதையில் அஞ்சாவது அத்தியாயத்தில் வருது அந்த சுகா அந்தர் ஆராம அந்தர்ஜோதி அப்படின்னா என்னர்த்தம்னா அனுபவிப்பவனும் ஆத்மாவே அனுபவிக்கப்படும் பொருளும் ஆத்மாவே அனுபவமும் ஆத்மாவே அந்த அனுபவத்தை விளக்குவதும் ஆத்மாவேன்னு அர்த்தம் அந்த இடத்துல அந்த சப்தத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம் அது மாதிரி ஆனந்தமா இருக்கான் ஆனந்தத்தை கொடுக்கிறவனா இருக்கான் அந்த விஷயமா இருக்கான் அந்த விஷயத்துக்கு காரணமானவனாகவும் வந்தா இருக்கான் எல்லாம் உள்ளுக்குள்ளே சொல்ற ஹயத்திலேயே இருக்கான் அது எப்பவும் அவைலபுளா இருக்கு இந்த விஷய சுகம் எல்லாம் எல்லா காலத்திலயும் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்ப எல்லா இடத்துக்கும் போக முடியறதா என்ன எல்லாம் கொரோனாவால எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுன்னு இருக்கும் ஆஹா இமம் விகா இமம்னா ரொம்ப பக்கத்துல நெருக்கமா இருக்கான் இமம் சமீபே சந்தம் ரமணம் இந்த இமங்கிறது அபரோக்ஷத்தையா அனுபூயமானம்னு அர்த்தம் எனக்கு நல்லா தெரிகிறது பகவான் என்னோட இருக்கான்னு அப்பேற்பட்டவனை விட்டுட்டு விகாய அகாமதம் அதாவது சுகத்தையே கொடுக்காத வஸ்துவை சுகம் கொடுக்கறதுன்னு ஏமாந்து போயிட்டேன் துக்க பய அதிசோக மோகப்பிரதம் அதாவது உண்மையிலேயே நமக்கு இன்பம் தராதது ஆனால் இன்பம் தர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உள்ளது துன்பத்தை கொடுக்கறது பயத்தை கொடுக்கறது அளவுக்கு மீறின உடம்புக்கு சிரமத்தை கொடுக்கறது உடலுக்கும் உள்ளத்துக்கும் வருத்த தருத்துறது துக்கம்ங்கிறதுக்கு கீதையில் கூற பார்க்குறோம் துக்கம்னால் ஃபிசிக்கல் டிசீஸ் டிசீஸ் வரலாம் இல்லாட்டி பெயின் ஷோக்கங்கிறது மனசில் இருக்கிற இமோஷனல் ப்ராப்ளம் ஆகா ஃபிசிக்கல் இல்னஸ் அப்புறம் வந்து இமோஷனல் ப்ராப்ளம் சோகம் மோகப்பிரதம் அப்புறம் அது மாத்திரம் இல்லை இன்னும் இன்னும் இன்னும் அனுபவிக்கணும் இன்னும் அனுபவிக்கணும் இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி மோகத்தை வேற விரத்தி பண்ணுறது நெருப்பில் நெய்யை விட்டால் எரிஞ்சுட்டே தானே இருக்கும் அது மாதிரி கொடுக்கறது துச்சம் துச்சம்னா என்ன ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு இதெல்லாம் இது இருக்க துச்சமாக போயிடும் அல்பம்னு அர்த்தம் இதுலேருந்து புருஷார்த்தத்தை சொல்ற வாழ்க்கையினுடைய குறிக்கோள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உணர்றதை விட்டு இப்படி வந்து பொருளிலும் புல இன்பத்திலும் அகம் பஜே அக்ஞா அகம் பஜே அக்ஞானத்தோட இருக்கிற நான் இதை போய் பஜிக்கிறேனே இப்பேற்பட்ட இதை விட்டுட்டு அதாவது பெரிய செல்வமாகிய இறைவன் உள்ளே இருக்கிற போது அதை விட்டுட்டு நான் இந்த அல்ப பொருளை அனுபவிச்சுன்னு இருக்கேனே அப்படின்னு அவ புலம்புறா இந்த ராமதீர்த்தர்னு ஒரு மகான் இருந்தார் அந்த மகான் அமெரிக்காவுக்கு போனார் விவேகானந்தரோட கான்டெம்பரரி அப்ப போன போது அவரிடத்துல ஒருத்தர் சொன்னார் அவரை பற்றி நிறைய இதெல்லாம் உண்டு விவேகானந்தருக்கு கிடைச்ச ஒரு பாப்புலாரிட்டி அவருக்கு கிடைக்கல அது வேற விஷயம் அவர் ரொம்ப நன்றாக சாஸ்திரங்கள்லாம் படித்தவர் அந்த ராமதீர்த்தர் போய் இறங்கின உடனே அங்கே ஒருத்தர் சொன்னார் யாரோ பேசுகிறவங்க சொன்னார் சுவாமி நீங்கள் வந்து பெரிய துறவியாயிட்டீங்க ஒருத்தர் இவ்வளவு உலகத்தையே வேண்டான்னு திறந்துட்டீர்களே அப்படின்னா அவர் சொன்னார் நான் திறந்தது அல்பமான உலகத்தை தான் திறந்தேன் நீ எல்லாம் வல்ல கடவுளே வேண்டான்னு விட்டுட்டியப்பா அப்படின்னார் ஆஹ் கடவுளை திறந்துட்டவன்தான் இதான் சொல்றார் இவ அதே மாதிரிதான் சொல்றா இங்க இவ்வளோ இந்த இறைவனை விட்டு விட்டு ஆனந்தமே வடிவான இறைவனை விட்டு விட்டு அல்ப ஆனந்தங்குடைய வஸ்துக்களை போய் ஆனந்தம் நம்பி அறியாமையில் ஆழ்ந்து விட்டேனே ஐயோஹோ அப்படின்னு சொல்லுகிறேன் கிராமதீர்த்தரை பத்தி இன்னும் உண்டு அவர் பெரும் சும்மா தான் ஒரு சாதாரணமா வஸ்திரம் தான் எடுத்துன்னு போனார் சுவாமி உங்களுக்கு லக்கேஜ் இல்லையான்னு அவர் சொன்னார் லக்கேஜ் உடம்புதான் லக்கேஜ் அதுக்கப்புறம் வந்து கேட்டார் உங்களை யாரு கூட்டின்னு போறதுக்கு வந்திருக்காங்கன்னு நீ அந்த ஆளு இப்படிலாம் சுவாரஸ்யம் அவரை பத்தி நிறைய சொல்றது உண்டு நான் இந்த அளவுல இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பூர்த்தி பண்றேன் தொடர்ந்து பிறகு மற்ற ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் பார்க்கலாம் சந்தம் சமீ பேரமணம் ரத்திப் எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத்